ओम உபுநூ சீங்கரவை தேஜஸ்வினீத்தமஸ் மாஷாவை ஓகி ஹம்சீத்த இருபத்திநலாவ்லோக்கன வச்சியிருப்பீந்திரியை इति அஹமேவியமே விஷத்தை ஜீவசியே சனகாதி முனிவர்கள் பகவானிடம் தாங்கள் யார் என்று கேட்டார்கள் அவர்கள் ஏற்கனவே பிரம்மதேவரிடம் கேட்ட விஷயத்தை மனதிலே வைத்து கொண்டு அவர்களுக்கு அந்த கருத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய கேள்வியை கண்டிக்கின்ற முறையில் ஆத்ம அனாத்ம விவேகத்தை உபதேசம் பண்ணுகிறார் பிரம்மதேவரிடம் கேட்ட கேள்விக்கு பிரம்மதேவரால் பதில் சொல்ல முடியவில்லை பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணினார் மகாவிஷ்ணு ஹம்ச ரூபத்தில் வந்தார் அவரை சனக்காதி முனிவர்கள் தாங்கள் யார் என்று கேட்டார்கள் அவர்கள் ஏற்கனவே கேட்டிருந்த கேள்வியின் அடிப்படையில் தன்னுடைய வருகை நிகழ்ந்த காரணத்தால் அவர்களுடைய கேள்வியை கண்டிக்கின்ற பாங்கில் ஆத்ம அனாத்ம விவேகத்தை உபதேசிப்பதன் மூலம் ஆத்மாவை அறிந்து கொண்டால்தான் விஷயங்களிலிருந்து மனது மனது பாதிப்பதிலிருந்து விடுபட முடியும் என்பதை உபதேசிப்பதற்காக ஆத்மானாத்மவிவேகத்தை உபதேசம் பண்ணுறார் அது ஸ்ரீதரர் ரொம்ப அழகாக கனெக்ஷன் கொடுக்குறார் அவர் தேகாதி விவித்த ஆத்மானே சதி தன் நிஷ்டரா அசம்பத்து ஸ்வயமே விஷயச்சேதோ விசலேஷி வைத்து பிரஷ்னமிஷேண தாவத்து ம விவேகம் ஆக வஸ்து த்ரிபி வஸ்து என்று ஆரம்பிக்கின்ற மூன்று ஸ்லோகங்களால் ஆத்ம அநாத்ம விவேகத்தை உபதேசம் பண்ணுகிறார் தேகாதி விவிக்த ஆத்ம ஜானே சதி வேறாக ஆத்மாவை அறிந்து கொண்டால்தான் ராகாதி அசம்பாத் விருப்பு முதலானவைகள் நீங்கும் என்கின்ற காரணத்தால் அப்படி விருப்பு முதலானவைகள் நீங்குகின்ற காரணத்தால் ஸ்வயமேவ விஷய சேதசோ விஷ்லேஷா பவதி தானாகவே மனதுக்கும் அந்த விஷயங்களுக்கும் மனசுக்கும் உள்ள அந்த சம்பந்தங்கள் எல்லாமே தானாகவே தானாகவே உயிரில்லாமல் போய்விடும் முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும் என்று கருதி பகவான் ஆத்மானாத்ம விவேகத்தை சொல்லுகிறார் புரியன் என்ன பண்ணார் முதல்ல என்ன சொன்னார் உங்களுடைய கேள்வி ஆத்மாவை பற்றி இருக்குமானால் இந்த கேள்வி பொருந்தாது அனாத்மாவை பற்றி இருக்குமானால் அப்பவும் பொருந்தாது அனாத்மா எல்லாம் பஞ்சபூதமயம் ஆத்மா ஏக்கம் நித்தியம் அதில் வந்து குணங்களே இல்லை நிர்குணமான ஆத்மாவை பற்றி பேசவே முடியாது சகுணமான அனாத்மாவோ பஞ்சபூதாத்மகா ஆகையினால என்ன தெரிஞ்சுக்கிறதுனா அப்ப அதை எப்படி யோசிக்க வச்சார் யோசிக்க வச்சு என்ன சொல்றாருன்னா உண்மையிலேயே அறியப்படுவது அனைத்தும் நான் தான் அறியப்படு பொருள்களும் நானே அறியப்படு பொருள்களையும் பிரகாசப்படுத்துகிறது சைத்தன்யமே அறிபவனையும் அறியப்படு பொருள்களையும் பிரகாசப்படுத்துகிறது பிரமாதாவையும் பிரமேயத்தையும் பிரகாசப்படுத்துவது அப்பிரமாதாவாகிய ஆத்மா பிரமாத்தாவையும் பிரமேயத்தையும் பிரகாசம் பண்ணுவது எதுவோ பிரகாசம்னா லைட் அடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அது இருக்கும்படி அதுக்கு அது இயங்கும்படி செய்வது எதுவோ அது அப்ராதாகியத்மா அப்ரத்தான் தெ தெரியும் இல்லா அவன் உமையிலே ஆத்மா அறியதும் இல்லை ஆத்மா இதையும் அறியறதும் இல்லை அறிவதுங்கிற தன்மையே அறிவதுங்கிறதே சிதாபாசனுக்கு தான் சுத்த சித்துக்கு அறியறதுங்கிறது கூட கிடையாது சித் சிதாபாசத்வாரா ஜானாத்தி சைத்தன்யம் சிதாபாசன் வாயிலாக பார்க்குறதே தவிர நே டைரக்டாக எதையும் அறியறதில்லை ஆகையினால இதை சொன்னார் அதனால் அடுத்த ஸ்லோகத்தில் இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா குழந்தைங்களே விஷயங்களை வியாபிக்கிறது விஷயங்கள்லாம் மனசை வியாபிக்கிறது அதனால் நல்லதும் இருக்குது அதில் கெட்டதும் இருக்குது நான் கஷ்டமானது வரும்போது தாங்க முடிகிறது இல்லை நல்லது வரும்போது மனசு பாரமாக இல்லை சந்தோஷமாக இருக்கிறபோது மனசு பாரமாக இல்லை சந்தோஷம் இல்லாதபோது மனது பாரமாக இருக்கிறது மனசுன்னு ஒன்று இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது சந்தோஷமாக இருக்கிற போது துக்கம் இருக்கிற போது அசாந்தசிய மனோபாரான் தான் சம்ஸ்கிருத்து அசாந்தசிய மனோபாரா சாஸ்திரம் பாரமாக பார சாஸ்திரம் படிக்கிறதுன்னு அந்த பொறுமை இல்லாதவங்க இருக்காங்களே அவங்களுக்கும் சாஸ்திரம் பாரம் அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தாங்களும் படிக்க மாட்டாங்க இன்னொருத்திட்டே என்ன சொல்லுவாங்க என்னத்துங்க போட்டு கஷ்டப்பட்டு நோட்ஸ் எழுதி அண்மயம் எழுதி கஷ்டப்பட்டு ஒன்றும் புரிப்பது பேசாமல் அப்படியே இருக்கும் எல்லாம் அனுபவத்துக்கு வந்தால் போறோம் படிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் தேடுவாங்க அதனால் அவர் கிளியராக சொல்லிட்டாங்க பெரியவங்களாம் அவிவேக்கினா சாஸ்திரம் பாரம் அவிவேகிகளுக்கு சாஸ்திரம் பாரம் பாரோவிவேகாஸ்திரம் பாரோஜானம் சுராகினா அதாவது நல்ல விஷயத்துல பற்று வச்சிருக்கிறவங்களுக்கு அஜ்ஞானம் பாரமா நல்ல விஷயத்துல சுராகின நல்ல விஷயத்துல பற்று வைத்திருக்கிறவர்களுக்கு அஜ்ஞானம் பாரமா அஜ்ஞானம் பாரம்னா ஐயோ அஜானம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது பாரமாக இருக்குமா அதை நீக்கிக்குவாங்க பாரமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அதை நீக்கிக்குவாங்க இந்த இடத்துல வேற மீனிங் அவனுக்கு பாரமாக கஷ்டமாக இருக்கும்னு அர்த்தம் யாருக்கு அவிவேகிக்கு சாஸ்திரம் பார கஷ்டமாக இருக்கும் இல்லாட்டி வேற விதமாகவும் சொல்லலாம் ரொம்ப பற்றுடையவனுக்கு அஜ்ஞானம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பற்றுடையவனுக்கு ஞான கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் இல்லை ஞானம் அந்த இடத்துல அதை பிரிக்கணும் மாற்றிடணும் ரொம்ப பற்று உடையவனுக்கு சுவாமி இதெல்லாம் நம்மளால் அஜீர்ணமே பண்ண முடியலை மாற்றிட்டு அசாந்தசிய மனோபாரா அசாந்தி மனசு பாரம் பாரா அனாத்மவிதா வபு அனாத்மாவை தெரிஞ்சின்றவனுக்கு பாரம் உடம்பு பாரம்னா குண்டா இருக்கிறவன்ட்ட கேட்டு பாருங்க ஐயோ இதை தூக்கின்னு போகவே முடியலன்னு அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள் ரொம்ப குண்டாக இருந்தோம்னா நமக்கே தெரியுது ஐயோ என்னவோ பண்ணுறது உட்கார முடியல எந்திரிக்க முடியல அந்த ஃபீலிங் இருக்கேன் குண்டாக இருக்கோங்கிறது சரி எதுக்கு சொல்ல வந்தேன் மனசு பாரமாக இருக்கே அந்த பாரமெல்லாம் எப்போ போகும்னா ஆத்மஸ்வரூபமாக பகவான் விளங்குகிறார் க்ஷேத்திரியனாக एक गूढ़तामी साक्षी चेतो कव निर्गुणश श्वेता अदावु गूढ़ वस्तुता मदात्मन जीवस गुण चेत उभर उपाधिटर् உபாத்தினா ட்ரெஸ் மாறி ட்ரெஸ்ஸே நாம்ளா ஆனால் நமக்கு ட்ரெஸ்ஸு போட்டோடனே அந்த ட்ரெஸ்ஸோடு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம் ட்ரெஸ்ஸே நாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு அது ஒரு விதமான ஒரு அபி இது வந்துடுது திரும்ப திரும்ப திரும்ப சரி பண்ணே இருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து அபிமானம் வந்து விட்ருது திரும்ப திரும்ப இந்த பார்ட்ரு சரியாக தெரியணும் பார்ட்ரு சரியாக தெரியணும் நல்லா தெரியணும் பையனாக இருந்தால் கால வே இது பண்ணிப்பான் அடிக்கடி அதனால் எங்க எங்கள் மாத்திரம் ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்ல விடாது இல்லையா அதுக்காக தான் இருந்தோம் கொஞ்சம் இதாக சொல்லி இல்லாட்டி ஒரு பட்டு வேஸ்ட்டு கட்டிப்பார் பட்டு வேஸ்ட்டு கட்டி எல்லாம் அங்க வஸ்திரெலாம் போட்டு அந்த தா அந்த பெரிய தாத்தாலாம் போட்டுப்பார் ஜெருகெல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் அப்படி போட்டு அப்படி போட்டு வருவார் இது இதெல்லாம் அப்படியே ரொம்ப இத்க்கிறது அந்த உபாதியை வந்து அவ்வளோ விசேஷமாக நினச்சி அது ரெண்டு கொஞ்ச நேரம் கழித்து அழுக்காக போகிறது அப்புறம் அது அழுக்கா ஆயிடுச்சுன்னா ஐயோ அழுக்கா போச்சு அழுக்கா போச்சு அழுக்கா போச்சு தொடைச்சுருக்கணும் அது துக்கம் இந்த ட்ரெஸ்ஸுக்கே இப்படி இருக்கும்னா சரீரத்தில் கேட்கணுமா என்ன நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுலேயே நமக்கு இப்படி இருக்கும்னா உடம்பில் இருக்கிற அபிமானத்தை கேட்கணுமா நம்மளான வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கும் அப்போ வந்து ஜீவசிய உபயம் மனசே ட்ரெஸ் தான் மன மன அதனால் வாசீர்ணா வியா நவாதி நோபரா தரீரா வினியான உடலுக்கு உடை ஆடை நேமே ஆடை ஆனமே ஆடை உடலுக்கு உடை ஆடை ஆத்மாவுக்கு மனம் ஆடை பாடிக்கு கிளாத் வந்து ட்ரெஸ்ஸு ஆத்மாவுக்கு மைண்டு வந்து ட்ரெஸ் இங்கிலீஷில் சொல்றேன் ஆகையினால குணா ஸ்டேதா உபயம் உபயம் தேஹஹா தேகஹான்னு சொன்னால் உபாதி உபாதி நேர்த்தி விளக்கிட்டேன் அதில் உங்களுக்கு புரியலைன்னா பெரிய உபாதையாக போய்டும் உபாதி புரியலன்னா உபாதையாக போயிடும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ரெண்டும் உபாதி எப்போ உபாதின்னு சொல்லியாச்சோ உபாதி சத்தியம் இல்லைன்னு அர்த்தம் உபாதி சத்தியம் இல்லை உபகிதம் சத்தியம் உபகிதமான அதையே விளக்கி சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்தில் மத்ப உபயம் தியஜேத் மூ அபீக் அபீக் அடிக்கடினு அர்த்தம் சித்தம் சித்தமானது என்ன பண்ணுகிறது அடிக்கடி விஷயங்களில் அபீக்ணம் குணசேவையா குணேஷு ஆவிஷத் அப்படியே திரும்ப திரும்ப விஷயங்களையே தியானம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறதுனால அதுக்கடி என்ன பண்ணுறது விஷயத்தையே நாடி நாடி போகிறது பெரிய துக்கம் நமக்கு என்னென்னா இந்த விஷயங்களை விடவும் முடியாத விஷயங்களோடு சேர்ந்துருக்கவும் முடியாது எதா இருந்தால் நம்ம சாப்பாடுங்கிறது ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க இருக்க முடியுமா முடியாது சாப்பாடுங்கிறது கொஞ்ச நேரம் சாப்பிட்ணும் அப்புறம் சாப்பாடு விட்டாங்க சரி பழைய படி அதை ஒரேடியாக விட்டு விடலாமா ஒரு தடவை சாப்பிட்டு என்ன துன்பணும்னு தோன்றுறது ரூமுக்கு வந்தனே எதாவது நொறுக்கு தீனி பிஸ்கட்டு பழப்பழம் அது திங்கணும் தோன்றும் விட மாட்டேங்கிறது வரும் அங்கே போறோன்னு ஆச்சு எங்க அங்கே போறோன்னு தட்டுக்கிட்டலாம் கழுவி கழுவி வச்சாச்சும் இங்கே வந்தோடனே பழைய ஆரம்பிச்சுட்டோம் பொழுது போக மாட்டேங்குது எதாவது தின்னாவது பொழுத போகும் அப்படி அப்படின்னு அப்புறம் வந்து மத்திய மத்தியம் அமிர்தபானியம் சமர்ப்பியாமியா அமிர்த பானியமெல்லாம் கிடையாது மத்திய மத்தியம் முறுக்கு சமர்ப்பியாமி மத்திய மத்தியம் மைசூர் பாகு சமர்ப்பியாமி மத்திய மத்தியம் மாதுளம்பளம் சமர்ப்பையாமி அதனால் இது வந்து விடாமல் சாப்பிட்டே இருக்கும் விடுற மாதிரி இருக்கு பழையபடியும் பிடிச்சு விடுறோம் இப்படித்தான் எல்லா விஷயமும் நீங்கள் நினச்சிடலாம் இது இது இது ரெண்டு தடவை தான் சுவாமி இனிமேல் கிடையாது அப்படின்னா அது விடுமா என்ன அது என்ன பண்ணும் உள்ளே போய் நல்லா அனுபவத்தை நல்லா என்ட்ரி பண்ணி வச்சு சொல்லிட்டு போய்டும் அந்த நேரத்துக்கு அது அது வெறுப்பாக இருக்கும் எந்த சுகமும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அந்த சுகம் நமக்கு பிடிக்காது திகட்டி போயிடும் அதுக்கப்புறம் அது விட்டுட்டா பரவாயில்லையா அது உள்ளே போய் பதிஞ்சு வச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அது ஒரு ரெண்டு தரம் தானே பார்த்தேன் அப்புறம் அப்படி அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி ஹோல் லைஃப் போய்டும் கொஞ்சமாவது அதை கவனிக்கலேன்னு சொன்னால் என்ன பண்ணும்னா அது முடையிலேயே கில்லாமல் விட்டோம் ஆனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கூடி கூடி கூடி கடைசியில் சாகிற ஐயோ நான் பண்ணணும்னு நினச்சேனே அதை பண்ணணும்னு நினச்சேனே இதை பண்ணணும்னு நினச்சேனே ஒன்றுமே நினைச்சேனே பண்ண முடியலையே இச்சாயேவோ ஆசீத்து பிரவருத்தி ஏவன் ஆசீத்து நல்ல விஷயங்களில் இச்சை தான் இருந்தது பிரவருத்தியே இல்லைன்னா அசத் விஷயங்களில் இச்சை இல்லை ஆனால் அதில் பிரவருத்தி இருக்குது சத் விஷயங்களில் இச்சை இருக்குது ஆனால் பிரவருத்தி இல்லை இந்த மஞ்சகமாலக்காரன் மாதிரி மஞ்ச காமாலக்காரனுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது அது மாதிரி இப்படி நமக்கு இந்த விஷயங்களில் மனசு போய் போய் பழகினத்துனால விஷயத்தை விடுன்னு சொன்னால் முடியாது விடன்னா முடியாது அதனால கிருஷ்ணன் சொல்கிறார் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப சைக்கலா சைக்காலஜிக்கலாக சைக்கலாஜிக்கலாக சொல்கிறார் பகவான் என்னென்னா அடிக்கடி விஷயத்தில் போய் போய் பழகி போச்சு மனசு அதில் யூஸ் டு யூஸ் டு இட்டுன்னு நம்ம வந்து பழகி போயாச்சு அதை வந்து விடுறதுன்னா ஒரு நாளில் முடியுமா ரெண்டு நாளில் முடியுமா இப்படியே சொல்லி முடியாது முடியாதுன்னு சொல்லி வாழ்க்கையை ஓட்டி அதெல்லாம் முடியாது சுவாமி அதெல்லாம் உங்களால் முடியும் எப்படி பாருங்கடா எப்படி நான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நான் சந்தோஷமா இருக்கணுமா அவனுக்கு ஆசீர்வாதத்துல சந்தோஷமா இருக்கணுமா எப்படி என்ன நான் முயற்சி பண்ணி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீ முயற்சி பண்ணால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லை இல்லை சொல்லியிருக்காங்க பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க மகான்களையெல்லாம் நமஸ்காரம் பண்ணால் அதெல்லாம் வந்துருமாமா அப்படியே நல்ல ஆள் நீ விவகாரம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அனுபவிக்கிற அக்கிரமெல்லாம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சந்தோஷத்தை போனால் அப்புறம் எவ்வளோ சௌரியமாக இருக்கும் வேதாந்தமே வேண்டாமே அப்புறம் நம்ம கோயிலில் போய் நிற்போம் பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிவிட்டு கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணி கடவுளே எனக்கு அமைதியை கொடு ஆனந்தத்தை கொடு தப்பாக பண்ணி அதெல்லாம் மன்னிச்சுக்கும் அது என்ன பண்ணுறது அது அது பழகி போச்சு அதனால் கொஞ்சம் நீ கருணை காட்டு அப்படின்னா அங்கே வந்து உள்ளே இருந்து ஒரு ஜோதி வந்து அப்படியே வியாபித்து இப்போ இனிமேல் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுமா என்ன என்ன என்ன பண்ணணுங்கிறார் கிருஷ்ணர் குணாஷ்ட சித்த பிரபவ அதே சொல்கிறார் அதுவும் விஷயங்களும் வாசன ரூபமா இருந்து கொண்டே இருக்கு இதுல இருந்து கிருஷ்ணன் என்ன சொல்ல விரும்புறாருனா நீ வந்து இதை அழிக்கணும்னு நினைக்காதேன்னு நம்ம என்ன பண்றோம் ஒரு தாட்டையும் அழிக்கணும்னு நினைச்சு நினைச்சு ரொம்ப ட்ரை பண்றோம் தர்மசாஸ்திரமும் அதை சொல்லுகிறது ஒன்னும் சந்தேகம் இல்லை தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுகிறது முதல்ல நீ அதர்மத்தை விடணும் தர்மமாக ஜீவனம் பண்ணணும்னு சொல்லுகிறது தர்மமான ஜீவனம் பண்ணணும்னா தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது இல்லாட்டி தர்மசாஸ்திரத்துக்கு வேலையெல்லாம் போயிடும் தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அதர்மத்தை செய்யாதே தர்மத்தை பண்ணு தர்மமான விஷயத்தை அதர்மமான விஷயத்தை நினைக்காதே தர்மமானதை பேசு அதர்மமானதை பேசாத தர்மமானதை செய் அதர்மமானதை செய்யாதே அப்படின்னு சொல்லி காயிக்க வாட்சிக்க மனசை கர்மங்களையெல்லாம் தர்மசாஸ்திரம் தான் விதிக்கிறது ஆனாலும் கூட அநேக ஜன்மங்கள்ல பண்ணினதுனால கர்மாக்கள் எல்லாம் பண்ணி பண்ணி பழகினத்துனால மனசுல எவ்வளவு ஹை லெவலுக்கு வந்தாலும் எவ்வளவு தர்மமாக வாழ்ந்தாலும் மனதில் தீய எண்ணங்களும் தீய தீய சொற்க தீய எண்ணங்கள் தீய எண்ணங்கள்லாம் ரொம்ப தீய எண்ணங்கள் தோன்றக்கூடும் அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா இதுல இருந்து ஒரே வழி ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கோ அதுல இருந்துடும் ரொம்ப அழகான டெவலப்மெண்ட் இல்லாட்டியும் அக்கிரமம் பண்ணிவிடுவான் என்ன சொல்லுவான் ஓஹோ சௌரியமா போச்சு நான் வந்து அது மனசு தானே பண்ணுகிறது மனசு தானே பண்ணுகிறது மன விஷயங்கள் அதுதானே போயின்ட்டுருக்கு அது பாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து அது இல்லையே அதனால் சொல்லி கொடுத்துட்டார் அதனால் நான் அதெல்லாம் இல்லையா அதனால் அது பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணலாமா எப்படி எல்லா அக்ஷதம் எந்த அளவில் விழும் அது எப்படி வேணாலும் போகலாமா ஆ என்னால் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம் ஆனால் அதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போகிறோம் மைண்டு வந்து ட்ரெஸ்ஸு ஆஹ் அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இது எப்போ சொல்லிக் கொடுக்குற வழக்கம் தெரியுமோ ஹோல் ஒழுங்காக தர்மசாஸ்திரம் படித்த அப்புறம் தான் சொல்லிக் கொடுக்குறது இல்லாட்டி முதல்ல சொல்லி கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே அக்கிரமம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் வசதியாக போச்சுன்னா ஆனால் அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் சரி மனசு தானே அது அக்கிரமெல்லாம் பண்ணுறது ஓகே ஒத்துக்கிறேன் அப்ப மனசுதானே தண்டனை அனுபவிக்கணும் தண்டனையாக வாய திறக்கிறது கடிவாளம் வாய முடிக்கிறது சந்தோஷமா இருக்கு ஆகியனாலும் நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் என்ன வேணாலும் பண்ணியானா அந்த வியாபாரிக துக்கம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்தால் ஓகே அது முடியாது அக்கிரமம் பண்ணி அறிவுபூர்வமாக சந்தோஷமாக வாழ முடியாது அக்கிரமத்தை பண்ணிட்டு இந்த ஞானத்தை யூஸ் பண்ணி சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா ஞானம் வேலை செய்யாது தர்மமாக வாழ்ந்து தவிர்க்க்க்க முடியாதகளை ஞானத்தால் ஜெயிக்க முடியுமே தவிர அதர்மமாக வாழ்ந்து கொண்டு இந்த ஞானத்தை மிஸ்யூஸ் பண்ணினா ஞானம் வேலை செய்யாது துக்கம் கண்டிப்பாக துக்கம் இருக்கும் துக்கம் சொல்லப்போனால் மற்றவங்கள விட அதிகமாகவே இருக்கும் இந்த சாக்கு மூட்டை துக்கம்னு சொல்கிறாங்க வரும் ஓ யாரோ சொன்னாங்க ஒரு கதை சொன்னாங்க இதில் கேட்டேன் இன்றொரு தகவல் அதில் கேட்டேன் அதில் வந்து ஒரு மனுஷனுக்கு தோணிச்சான் எல்லா ஜன ஜன ஒருத்தனுக்கு தோணிச்சான் கடவுளே என் கஷ்டங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கஷ்டத்தை எல்லாம் மாற்றி விட கொஞ்சம் அப்படின்னு நானும் ரொம்ப கஷ்டம் அதிகமாக இருக்குது கடவுள்கிட்ட போய் கேட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டங்கள்லாம் அதிகமாக இருக்குது இந்த கஷ்டத்தை வந்து நீக்குன்னு சொல்லலை கஷ்டத்தையெல்லாம் மாற்றி விடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாருமே இந்த உலகத்தில் என்ன மாதிரி கஷ்டப்படுறதில்லை நான் தான் மகா கஷ்டப்படுறேன் நான் படுறப்பாடு நாய் கூட படாது அதனால் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னை பார்த்து எல்லோரும் பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு மாத்திரம் கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கஷ்டத்தை சேஞ்ச் பண்ணி விட அப்படின்னு கடவுள் என்ன விட்டார் அவங்க சொல்லிவிட்டு படுத்துட்டான் படுத்த உடனே கடவுள் என்ன பண்ணாரான்னா அவங்க கணவுலையும் மற்றவங்க கடவுளையும் சொன்னாரான் எல்லாரு கணவரையும் எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டத்தை தூக்கி சாக்கு மூட்டைகளில் போட்டுட்டு நாளைக்கு கோயிலுக்கு வாங்க எல்லோரும் அவங்கவுங்க கஷ்டத்தை தூக்கி போட்டுக்கிட்டு சாக்கு மூட்டையில் போட்டு கொண்டாங்க அவங்கவுங்க எவ்வளவு கொண்டு கஷ்டத்தை எல்லாம் கொண்டு வாங்க கொண்டு வந்தவுடனே நான் அவங்க கஷ்டங்களையெல்லாம் மாற்றி விட்டுடுறேன் உங்கள் கஷ்டத்தை இவங்களுக்கு மாற்றி விட்டுறது இவங்க கஷ்டத்தை அவங்களுக்கு மாற்றி விட்டுறது அப்படி எவ்வளோ சௌரியமாக இருக்கு பாருங்கள் நான் வந்து இப்படி கஷ்டத்தை எல்லாம் மாற்றி விட்டு விட்றேன் கனவுல எல்லோரும் கணவளையும் சொல்லிட்டார் இவன் கனவுலையும் சொல்லிட்டார் காலம்புரை எழுந்து பார்த்தா எல்லோரும் கோயிலுக்கு வராங்க ஒரு பார்த்தா நாலு மூட்டை அஞ்சு மூட்டை ஒரு ஒருத்தர் பார்த்துட்டுருக்கான் அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை ஒருத்தன் பத்து மூட்டை ஒருத்தன் ரெண்டு மூட்டை எல்லாம் கஷ்டத்தை தூக்கிட்டு வராங்க கதைச்சு அங்கே கஷ்டத்தை எல்லாரும் தூக்கிட்டு வர்றாங்க கஷ்டத்தை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணாங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க அவங்கவுங்க கஷ்டத்தை கையில் பிடிச்சிட்ருக்காங்க அவங்கவுங்க கஷ்டத்தை கையில் எல்லா மூட்டையும் சேர்த்து பிடிச்சிட்டு இருக்காங்க பிடிச்சிட்டு கடவுள் திடீர்னு பேசினார் பக்தர்களே உங்கள் கஷ்டங்களெல்லாம் மாற்றிவிட போகிறேன் எனவே நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் அங்கே இருக்கின்ற ஆணையில் எல்லாரும் ஒரு அந்த அந்த கஷ்டத்தை அந்த மூலையில் வையுங்கள் எல்லாரும் அங்கங்கே கஷ்டத்தை மூலையில் வையுங்க மூலையில் வைச்ச உடனே சிறிது நேரம் கழித்து விளக்கு அணைக்கப்படும் விளக்கு அணைச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணணும்னா மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று எடுத்துக்கணும் ஏதோ ஒன்று எடுத்துங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் வரும் அந்த அந்த கஷ்டத்தோடு போயிடுங்க அப்படின்னார் அப்புறம் லைட் போச்சு லைட்டு போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டு வந்தது பார்த்தா அவங்க கஷ்டத்தை அவிடிச்சுட்டு இருக்கான் விட மாட்டேங்கிறான் அவன் அவங்க கஷ்டத்தை அவன் வச்சுருக்கான் கொடுக்க மாட்டேங்கிறான் யாரும் என்ன அவங்க லைட் அணைச்ச உடனே அவங்களுக்கு இப்படி சொன்ன உடனே என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன நினைச்சாங்களா அவங்க நம்ம கஷ்டமே பரவாயில்லை இது நமக்கு அனுபவப்பட்ட கஷ்டம் இன்னொருத்தன் கஷ்டம் எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ அது புத்தம் புதுசா இருந்ததுன்னா அது முன்ன பின்ன அனுபவம் இல்ல அந்த கஷ்டத்தை எப்படி அனுபவிக்கிறது வேண்டாம் சாமி கஷ்டமே போறான் கஷ்டத்தைெல்லாம் மாத்திக்க முடியாது அதனால மனசுன்னு இருந்தா அதுல சுகமும் துக்கம் மாறி வந்துட்டுதான் இருக்கும் விஷய தியானம் இருந்துட்டுதான் இருக்கும் அதனால கிருஷ்ணன் சொல்றார் இது வந்து இயல்புங்கிறவர் விஷயம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணத்தினால மனசு விஷயத்துல போறது அடிக்கடி பயன் அது பண்ணதுனால தினமும் சாயங்காலமான டிவி பார்த்து பார்த்து பறகிட்டோம் ஆகையினால சாயங்காலம் ஆனவுடனே என்ன தோன்றதுன்னா காலம்புறையை காலை எழுந்தவுடன் காஃபி காலை எழுந்தவுடன் காஃபி பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல டிவின்னு விட்டான் அதனால் எல்லாருந்த பாட்டெல்லாம் மாற்றி பாடுற பசங்களாக இருக்கான் இந்த பாரதியார் பாட்டையும் மாற்றிடுவான் ஆகையினால காலம்புரை எழுந்தவுடனே இது இப்படி பழகி போச்சு இந்த விஷயங்களில் போய் போய் மனசு பழகி போச்சு அதனால் விடுன்னா சந்நியாசம் பண்ணுன்னா விட்டுடுவாங்களா என்ன சுவாமிஜி நான் எல்லாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் சுவாமி நான் உங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்னு அதே இங்கே முடிய போகுது சார் அது அப்படி தோன்றுறது அவ்வளோதான் என்னமோ அந்த நேரத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு சுவாமியார் சொல்கிற போது ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுற போது ஆமாம் ஆமாம் நாமளும் போயிடலாமா அப்படின்னு தோன்றுது அப்புறம் நம்ம ஊருக்கு போன எல்லாரையும் பார்த்த அப்புறம் அப்படியே வந்து சாமியார் போட்டா கூட கொஞ்ச நாள் கழிச்சு வர்றேன் வாங்கலுக்கு வேணாம் அப்புறம் இல்ல நம்ம வேலை இருக்குல்ல அபீக் அபீக் குணசேவையா குணேஷு சித்தம் ஆவிஷத்து அது மாத்திரம் இல்ல குணாஷ்டித்த பிரபவாக விஷயங்களும் மனதை சாட்சி ஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபமான ஈஸ்வரன் ஆகிய என்னை என்ன நிலைத்திருந்து உபயம் உபயம்னா என்ன குணாக குணாகா சித்தம் மனதையும் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மனதுன்னா மனசில் இருக்கிற எண்ணங்களோட செந்தான் விஷயங்களையும் ஒதுக்கி தள்ளிவிடு அந்த அந்த கரணத்தில் இருக்கிற விற்த்திகள் விற்த்திகள்லாம் விஷய விஷயமா தானே விஷயாகாரமாக தானே இருக்கு விற்திகள்லாம் என்ன ஆகாரமாக இருக்கு விஷயாகாரமாக இருக்கு விற்த்திகள்னா விஷய வடிவமாக இருக்குது அந்தகரணம்ங்கிறது ஒரு வந்து சப்போர்ட் ஒரு ஒரு மீடியம் அதில் இருக்கிறது விற்திகள் ஆகையினால அந்த உள்ளத்தையும் அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய எண்ணங்களையும் நான் அல்ல என்று கருதி என் சொரூபமாக இருந்துவிடு நான் பிரம்மன் பூர்ணமானவன் என்று கருதி இந்த உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அபூர்ணமானது என்று புரிந்து கொண்டு அவற்றை அறிவால் ஒதுக்கி தள்ளிவிடு ரொம்ப முக்கியம் அதை கர்மா பண்ண முடியாது அது இல்லாமல் குறைக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் பாட்டு வேற குழப்பிறது நம்மளை ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா அந்த மனதற்ற பரிசுத்த நிலைன்னு சொன்னால் அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே எனும் காயகள் பந்தேடி நெஞ்சு பொண்ணாவர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசுதீர உண்பதும் உறங்குவதும் முடியும் உள்ளதே போதும் நான் நான் என ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாச வீழாமல் அதுல மனது போகாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வார் என்ன பண்றோம் மனசு இல்லாம மனசில்லாம விவகாரம் பண்ணணுமா இன்னையாது மனசில்லாம எப்படி விவகாரம் பண்ண மனசு இல்லாமல் விவகாரம் பண்ண முடியாது அது நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதனால் மனது இல்லாத நிலைங்கிறத பற்றி நினைக்காதீங்க அது சாஸ்திரத்துக்கு விருத்தம் இல்லாத நிலைங்கிறது தூக்கத்தில் தூக்கத்தில் மனசு ஒடுங்கிருக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சமாதி பண்ணினீங்கன்னா அது ஒரு விறத்தியில் மனசு இருக்கும் ஒரே ஒரே விறத்தியில் தான் மனசு இருக்கும் அப்போ மனசு இருக்க முடியாது மனதற்ற நிலை ஸ்டில் மைண்ட் தாட்லஸ்ட் ஸ்டேஜ் இதெல்லாம் பற்றி எதா புஸ்தகத்தை எல்லாம் படிச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வந்ததுன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்னமோ ப்ராக்டிக்கலாக வேதாந்த சாஸ்திரப்படி வேணும் வேதமெல்லாம் ரொம்ப நடைமுறைக்கு தத்துவத்துக்கு விரோதம் இல்லாமல் பேசும் நம்ம மனோ தத்துவத்துக்கு விரோதம் இல்லாமல் பேசுகிறதான் வேதசாஸ்திரங்கள் ஆனால் யாரெல்லாமோ அது இப்படின்னு புது புது அனுபவங்களை எல்லாம் சொல்லி சொல்லி ஜனங்களுக்குலாம் அந்த அனுபவத்தில் இச்சையை உண்டாக்கிட்டாங்க ஆகையனால ஜனங்களுக்கும் புது புது அனுபவங்கள்ல ஆசைகள் இருப்பதால் அவங்களும் அதில் நாடி போறாங்க ஆனால் வேதாந்தம் அப்படிலாம் புது புது ஆசைகளை காட்டாது வாழ்க்கையை புரிந்து கொள் புரிந்து கொள் அப்படின்னு சொல்லும் அது புதிய அனுபவங்களை தருகிறேன்னு சொல்லாது ஏற்கனவே இருக்கின்ற அனுபவங்களில் இருக்கின்ற உண்மையை புரிந்து என்றுதான் வேதாந்தம் பேசும் அது ஒரு சிறப்பு வேதாந்தத்துக்கு வேதாந்தான் பிரம்ம அனுபவமா தான்ப்பா இருக்கிறேன் அதை சொல்லிக் கொடுக்கறது சாஸ்திரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ற உபயம் தஜேத் என் சொரூபமாக இருந்து கொண்டு இந்த உடலையும் உடலையும் உடல் மனதையும் எல்லாத்தையும் சேர்த்து உடல் மனம் இதில் அனுபவிக்கின்ற உலக பொருள்கள் எல்லாமே ஒரு தோற்றம் என்று கருதி அவற்றை ஒதுக்கின்றன காணல் நீர் காணல் நீர் இந்த மனமும் மனமும் உடலும் இந்த உலக உலகத்தை அனுபவிக்கின்ற உலக வாழ்க்கையும் ஒரு காணல் நீர் இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் என்று இவ்வுலகம் சந்ததமும் எமக்கு தோன்றார் தாய்மானவர் எனக்கு அதேதான் அந்த பாட்டை நல்ல ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லோகத்துக்கு அருமையான அந்த பாட்டு இதுக்கு நல்ல கனெக்சன் இருக்கு மேலும் கருத்துக்களை நான் விளக்குகிறார் தாசா விலக்ஷோ ஜீவ சாட்சி ஸ்வன சுஞ <coughs> <coughs> ஜத்துவப்னா சுஷுப்தம் சணத புத்தி விறத்தயா ஜாக்ரத் ஸ்வப்னம் சுஷுப்தி என்கின்ற மூன்று அவஸ்தை ஜாக்ரதுனா விழிப்பு ஸ்வப்னானா கனவு சுஷுப்தம்னா கணவற்ற உறக்கம் கனவில்லாத உறக்கம் இந்த மூன்று ஸ்டேஜில் நாம் தினம் போய்டே இருக்கும் விழிப்பு கனவு உறக்கம் விழிப்பு கனவு உறக்கம் விழிப்பு கனவு உறக்கம் இதுதான் சம்சாரம் இதுலேயே போயிட்டு இருக்கோம் நாம் இதுதான் உயர்ந்துட்டே இருக்கோம் ஜாகிரத்தி சு சுசுக்தி சுசுக்தா சொப்னா சொப்னத்தா சுசுப்தி சுசுப்தி தக இப்படியே மாறி மாறி இருக்கு தூங்குகிறோம் தூங்கின உடனே கனவு வருது கனவுல இருந்து கொஞ்ச நேரம் போன உடனே பதிவு அனுபவம் தோன்றும் புத்தி விற்திகளாகும் இந்த மூன்று அனுபவங்களும் என்னன்னா புத்தி விற்தின்னு விட்டு புத்தி உறக்கத்திலையும் உறக்க அனுபவத்தை புத்தி பதிவு செய்து கொள்கிறது சூட்சமாக சூக்மமாக பதிவு செய்து கொள்கிறது ஆகையினால மூணு அவஸ்தையும் நமக்கு மாறி மாறி வந்து கொண்டு என்ன சொல்கிறார்னா தாசாம் விலக்ஷணஹா ஜீவஹா தாசாம்னா காசாம் அப்படின்னா புத்தி விற்தீனாம் புத்தி விற்தீனாம் விறத்திங்கிறது என்ன சப்தம் விற்திங்கிறது ஸ்ரீலிங்கம் அதனால தாசாம் போட்டிருக்கார் தாசாம் அவைகளுக்கு விலக்ஷணகா விலட்சணகான்னா வேறானவன் யாருன்னா ஜீவகா ஜீவன் என்ன நான் விழிப்பையும் அறிகிறேன் கனவையும் அறிகிறேன் உறக்கத்தையும் அறிகிறேன் நான் மூணையும் அறிகிறதுனால கனவு விழிப்பை அறியாது விழிப்பு கனவை அறியாது கனவு உறக்கத்தை அறியாது உறக்கம் கனவையும் விடிப்பையும் அறியாது ஆனால் மூன்றையும் அறிபவன் யார் நான் ஆகையினால என்ன சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் புத்தியினுடைய விற்திகள் என்ன கனவுங்கிறது ஒரு வகையான விற்பி ஆழ்ந்த உறக்கம் என்பது ஒரு வகையான விற்த்தி அபாவரூப விற்பி விற்பி அபாவரூபமாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறது ஒரு விற்பி தானே ஒரு எண்ணம் தானே விறத்திகள் இல்லை என்று தெரிஞ்சிருக்கிறது இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய சாஸ்திரங்கள்ல இந்த அவஸ்தாத்திர விசாரம் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க ஆக என்னால இதுல டெப்த் இருக்கு நம்ம பார்த்தா சாதாரணமா தோணும் இதுக்கு எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க தூக்கத்தை பண்ணி அவங்க பண்ருக்கிற ஆராய்ச்சி பார்த்தா அவ்வளவு இருக்க விஷயங்கள் விலக்ஷனோ ஜீவகா அதுக்கு வேறானவன் ஜீவன் அவன் யாருன்னா சாட்சித்வேன வினிஷிதா அவனை சாட்சியாக சொல்லப்பட தாசாம் விலட்சண ஜீவ சாட்சித்வேன வினிஷிதா அந்த ஜீவாத்மா உண்மையிலே ஜீவாத்மா இல்லை பரமாத்மா சொல்ல போகிறாங்க அதில் இந்த ஜீவனானவன் சாட்சியாக இருக்கிறவன் வினிஷிதா வினிஷிதான்னா விசேஷ நிச்சிதா விசேஷி யுக்தி அனுபவாச்சி ஷாஸ்திரங்களும் இதை உறுதி செய்கின்றன யுக்தியும் இதை உறுதி செய்கின்றன அன்வய வதிரேக நியாயம் என்கின்ற நியாயப்படி எத் சுவேய்சம் எதாவே எதாவா என்கின்ற அன்வய வதிரேக்கியப்படி அதாவது மூணு அவஸ்திலும் இருக்கிறது எது சாட்சி கனவு காணற போது விழிப்புங்கிற நிலை இருக்கிற போது மற்ற நிலை இல்லை ஆக என்ன அந்த நிலைகள் ஒரு காலத்திலிருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் இருக்கின்றவைகள் ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் இருக்கின்றவைகள் ஆனால் எல்லா காலத்திலும் இருப்பது எதுன்னா சாட்சி அன்வயமாக இருப்பது சாட்சி வியரேகமாக இருப்பது அவஸ்தாத்ரயம் அவஸ்தாத்யம் புரியுறதா மூன்று மூன்று நிலைகள் விழிப்பு கனவு உறக்கம் என்கின்ற மூன்று நிலைகள் அப்ப இந்த மூன்று நிலைகளுக்கு சாட்சியாக இருக்கிறவன் அன்வயா இது யுக்தி யுக்தி அப்புறம் கடைசியில இது நமக்கு அனுபவமா இருக்கா இல்லையா சொல்றது யுக்திக்கு சரியா இருக்கு அனுபவமா இருக்கா இல்லையா நம்ம நன்றாக பிரத்யமாக அனுபவிக்கிறோம் அனுபவாபியாம் சாட்சித்வேன ஜீவா வினிஷிதா ஸ்ருத்தியினாலேயும் யுக்தியினாலேயும் அனுபவத்தினாலையும் இவன் சாட்சி என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறான் தெ அதாவது இந்த ஸ்ருக்தி அனுபவத்தை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதை சொல்லணும் கொஞ்சம் சில பேர் என்ன சொல்கிறாங்க வேதத்தில் நாம் பிரம்மம்னு சொல்லியிருக்கு சுவாமி சரி யுக்தியில் சொல்கிறீங்க மண்ணை தவிர பானை என்பதை வார்த்தைக்கு இடமே இல்லை அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தமெல்லாம் சொல்லி அதுவும் சொல்கிறீங்க ஆனால் நான் பிரம்மங்கிறது அனுபவத்தில் இல்லையே அப்படின்னு அது அனுபவத்துக்கு வரவேண்டாமான்னு கேட்கக்கூடும் ஆனால் அனுபவத்தில் இருக்கிறத தான் சாஸ்திரம் சொல்லுகிறது சாட்சி சாட்சின்னு சொல்கிறோமே அந்த சாட்சி அனுபவமாக இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க அவங்க சாட்சி சாட்சிங்கிறது அனுபவமாக இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க ஆமாம் அனுபவமாக இருக்கா அந்த சாட்சி தான் பிரம்மம் சாட்சி தான் பிரம்மா அப்படின்னு சொல்லி அதை புரிய வைக்கிறாங்க என்னுடைய சம்சாரம் நீங்குவதற்காக என்னுடைய சம்சாரம் நீங்கிறதுக்காக நான் பிரம்மத்தை விசாரம் பண்ணி எனக்கு என்னையா பிரயோஜனம் கேட்கற ஒருத்தன் பிரம்மம் பிரம்ம சொல்றீங்க பிரம்மம்னா என்ன ஈஸ்வரம் பிரம்மன்னா ஈஸ்வரன் சாதாரணமாக பிரம்ம சப்தத்துக்கு விவகாரத்தில் வேதாந்தத்தில் ஈஸ்வரன் ஒரு யூசேஜ் இருக்குது அப்படி ஒரு வார்த்தை வழக்கத்தில் இருக்குது அதே ரொம்ப சாஸ்திரத்தில் ரொம்ப ஊர்னா தான் தெரியும் எந்த இடத்துல வந்து மாயா ரஹிதமாக சொல்கிறாங்க எந்த இடத்துல மாயா சஹிதமாக சொல்கிறாங்கிறது நம்ம சாஸ்திரம் படிச்சுட்டே இருந்தால் தான் புரியும் அதனால சாதாரணமாக பிரம்மன் சொன்னால் பிரம்மன் அதாவது ஈஸ்வரன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சுவாமி பிரம்ம விச்சாரம் பண்ணினா ஏன் சம்சாரம் எப்படி போகும்னா அவர் சொன்னார் பிரம்மா ஆத்மா பிரம்ம எழுதுவார் ஆத்மா என்றும் ஒன்றே யாம் அப்படின்னு அதுக்கு நியாயங்கள்லாம் சொல்லுவார் ஷங்கராச்சர் ஆத்மாச்ச பிரம்ம ஆகையினால பிரம்மன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருப்பதால் அதை நீ அறிந்து கொள்வதால் உனக்கு மோக் வருவதால் நீ விசாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அதனாலதான் ஷாரீரக மீமாம்சான்னு பேர் பிரம்மசூத்திரத்துக்கு பேர் ஷாரீரக மீமாசா ஷாரீரக மீமாசா என்ன ஷரீரே பவம் சாரீரகம் ஷரீரத்துல இருக்கக்கூடிய வஸ்து அதுக்கு பேரு ஷாரீரகம்னு பேர் அப்ப நான் என்ன அர்த்தம் சரீரத்தில் இருக்கக்கூடிய வஸ்து என்னது ஜீவன் அல்லது பிரம்மன் ஆத்மா அதை விசாரம் பண்றதுனால சாரீரக மீனாசானு ஒரு பேர் எதுக்கு சொல்றேன் சாட்சித்துவன வினிஷிதாதனால ஏன் வச்சுக்கோங்க இந்த ஸ்ருதி யுக்தி அனுபவம்னு சொன்னால் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அனுபவத்துக்கு அது வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அனுபவத்துக்கு வர்றதில்லை நம்ம அனுபவத்திலையும் அது இருக்கணும்னு அர்த்தம் புரியுறதா நம்ம அனுபவத்திலையும் அது இருக்கணும் நம்ம அனுபவம் பிரத்யக்ஷ அனுபவத்துக்கு அந்த வாக்கியங்கள் ஒத்ததாக இருக்கணும்னு அர்த்தம் அனுபவத்துக்கு வரணுங்கிறதுக்கும் பிரத்ய அனுபவத்துக்கு ஒத்ததாக இருக்கணுங்கிறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு புரியுறதோ எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுமா ரிஷிகேஷத்துக்கு மெட்ராஸுக்குள்ள தூரம் ஆமா ரிஷிகேஷத்துக்கு மெட்ராஸுக்குள்ள தூரம் இருக்குது நிறைய பேர் பாவம் ஸ்ருதியில் சொன்னது புரிஞ்சுக்கோச்சு சாமி யுக்தியும் புரிஞ்சு போச்சு அனுபவத்துக்கு வல்லையே அந்நாள் என்னாலோ நீங்க உங்க கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ன பண்ண முடியும் சொல்றது புரிஞ்சுது இல்லையா புரிஞ்சிருக்கும் நினை நம்புறேன் அதனால நிறைய பேர் பாவம் அனுபவத்துக்கு வரணும் வரணும் வரணும் வரணும்னு ஏங்கின்னு இருக்காங்க ரொம்ப வருஷமாக எழுபத்தஞ்சி வருஷமாக சாதனை பண்ணுறேங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சுவாமி இன்னும் முழுமையாகலை இன்னும் எந்த எத்தனை பிரிவு எடுக்கணுமோ தெரியல அப்படின்னு கவலைப்படுறாங்க அவங்கள பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வியாபாரிக்கமா நமக்கு ஒன்றும் துக்கம் பாவம் அனுதாபமாக இருக்குது ஐயோ பாவம் இத்தனை வருஷமாக ஜபம் பண்ணி தியானம் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி இன்னும் பாவம் அது வரணும்னு ஏங்கிட்டிருக்காங்களே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அப்படின்னு கொஞ்சம் மனசுக்கு வருத்தம் அவங்களோட சாஸ்திரத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்கள இல்லை இல்லை எனக்கு அது வரணும் தானாக வரணும் யாரும் சொல்லக்கூடாது அது தானாக வரணும் கடவுள் உங்களை காப்பாற்றும் வரணுங்கிற அர்த்தம் தப்பு என்பதை நன்றாக தெளிவாக சிறப்பாக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் சாட்சித்வேனு அடுத்த ஆயத்துசியேத ஆமோணி மயித்து ஜாத்தேதாத்ம குண சம்ஸ்கிருதி பந்த குணவ அந்த எர்கிங்கிறது ஸ்லோக பூரணார்த்தம் அதுக்கு ரொம்ப மீனிங் கிடையாது இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் அதுக்கு எர்கிங்கிற வார்த்தைக்கு யதாஹி அப்படின்னு போடலாம் எதா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது எர்ஹி அதெல்லாம் வந்து ரொம்ப கிராமர்லாம் பார்க்கணும் நான் அதெல்லாம் உள்ளே நுழைய விரும்பலை நான் கிராமர் கிளாஸ் இங்கே நடத்த விரும்பலை அதில் எருகி சொன்ன எதா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லாட்டி அது ஸ்லோக பூரணார்த்தம் ஸ்லோக பூரணார்த்தம்னா என்ன ஒரு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக சில வார்த்தைகளை அசை சொற்கள்பாங்க தமிழில் வந்து அசை சொற்கள்பாங்க அசை அர்த்தம் கிடையாது அர்த்தம் சொல்லணுன்னாலும் சொல்லலாம் சொல்லாட்டாலும் தப்பு இல்லை அதனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா இந்த சம்சாரபந்த என்பது குணவருத்திகளால் உண்டாகிறது ஆத்மாவானது புத்தியுடன் ஒன்றுபடுத்திக் கொள்ளுவதால் மூன்று நிலைகளை தருகிறது எது தருகிறது புத்தி தருகிறது புத்தி உருவாக்கிக் கொள்ளுகிறது அர்த்தம் அதனால நீங்க புரிஞ்சு அயம் ஆத்மனகா சம்ஸ்கிருதி பந்தஹா ஆத்மாவினுடைய சம்சாரபந்தமானது குதவியம் தத்தம் குணவத்தி தத்தம் குணவத்திபி குணவத்தி தத்த அப்படி போடும் குணவத்திபி தத்த தத்த கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த விஷயங்களும் அந்த விஷயங்களை பற்றிய அந்த விஷயங்களுடைய எண்ணங்களும் அதனால உண்டாகிறது அர்த்தம் விஷய சம்பந்தமும் விஷய எண்ணங்களும் எண்ணங்களால் உண்டாகிறது அர்த்தம் விஷய சம்பந்தத்தினாலும் விஷயத்தியானத்தினாலும் சம்சார பந்தம் உண்டாகிறது அவ்வளவுதான் அர்த்தம் விஷய சம்பந்தத்தினாலும் விஷய தியானத்தாலும் சம்சார பந்தம் உண்டாகிறது ஆகையினால் என்ன பண்றதுன்னா திரும்பவும் அதையே சொல்றார் எத்தனை சொல்லுவோன்னு சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப சொல்றார் அந்த சம்ஸ்கிருதி பந்தத்தை என்ன பண்ணணும்னா நீ வந்து ஜஹ்யாத் வெற்றி கொள்ள வேண்டும் எப்படின்னா இந்த மூன்று நிலைகளை கடந்த நான்காவது நிலை என்று ஒன்று இருக்கிறது நான்காவது என்று ஒன்று இருக்கிறது அதுக்கு பேர் துரியம்னு பேர் அது நாலாவது நிலை இல்லை நாலாவது நிலை போன்று அது போட்டிருக்கேன் பாருங்கள் எனவே நான்காவது போன்ற உபனிஷத்து வந்து தைத்திரிய மாண்டோக்கிய உபனிஷத்து வந்து ஆத்மாவை வந்து துரியன் என்று கூப்பிடுகிறது துரியன்னா ஜாகிரத அவஸ்தையில் பிரதமா சொப்னாவஸ்தையில் த்விதீயா சுஷுப்தி அவஸ்தையில் திருத்தீய இந்த மூணு அவஸ்தைக்கும் சாட்சியாக இருக்கிறவன வந்து உபசாரமாக சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது துரிய ஆர் சதுர்த்த ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் சதுர்த்தா நாலு துரியு நாலு துரியம் நகிஷ்போயிரகனா அலட்சணம் அச்சித் அவியம் ஏற்காத்மிராயசாரம் பிரபஞ்ச உபம்திவம் அதுவைம் மன்சாத்மா மன் ீத்த அவஸ்தா அது கூட அவங்க சொல்றதில்லை நான் சொல்றேன் நிர்விகல்பாதி துரிய அதித்த அவஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்லது மனசுக்கு நல்ல பக்குவம் வரும் சமாதி எல்லாம் பழகினா பக்குவம் வரும் மோக் வராது மோக்ஷங்கிறது ஒரு காலத்தில் அடையப்படுவதல்ல ஒரு அவஸ்தையில் அடையப்படுவதல்ல மோக்ஷம் என்பது ஒரு அவஸ்தையில் அடையப்படுவதல்ல மோக்ஷம் நித்திய சித்தம் அது ஞானத்தால் தான் அடைய முடியும் சமாதிங்கிறது ஒரு கர்மா ஒரு சமாதிங்கிறது ஒரு கர்மாவை பண்ணி ஒரு ஸ்டேஜில் அடையக்கூடியது ஒன்றல்ல மோக்ஷம் அதனால் மனசு நன்றாக பக்குவப்படும் சமாதி பழகலாமா வேண்டாமான்னா நன்றாக பழகுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல வேதாந்தம் புரியும் நன்றாக வேதாந்தம் புரியும் ஆனால் சமாதி வந்து மோட்சத்தை கொடுக்கும்னு மாத்திர நம்பிடாதீங்க அது வந்து யுக்திக்கு விரோதம் சாஸ்திரத்துக்கு விரோதம் அனுபவத்துக்கும் விரோதம் சந்தேகமே இல்லை ஒரு அவஸ்தையில் ஒரு ஒரு சூக்ஷமான கர்மாவனால அடையக்கூடிய மோக்ஷமானது ஆபேட்சிக்கமே தவிர ஆத்தியம் இல்லை சுவாமி சமாதியில் இருந்தால் ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னா சமாதியில் இருந்தால் நிம்மதியாக இருக்கு சமாதி சமாதி எப்பவுமே இருக்குமான்னா சமாதியிலேருந்து கலைய வேண்டியிருக்கும் அதுக்கு அவங்களே ஒரு அவஸ்தேன்னு போட்டு வச்சிருக்காங்க யோகசாஸ்திரத்துலுத்தான அவஸ்தா அதுக்கு பேர் என்ன அவஸ்தாத்தான அவஸ்தா சமாதியில இருந்து எழுந்தவன் எப்படி எல்லாம் நடப்பான் அப்படின்னு போட்டிருக்கு ஏற்கனவே நமக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோன்றது இல்லையா இப்ப நம்ம என்ன சொல்றோம் ஒன்னும் பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்கோங்கிறோம் இதுதானே இல்ல ஏதாவது சொல்லுங்க சுவாமி சொன்னதுன்னா பண்ண புரியோ நீ இல்லை இல்லை எனக்கு சௌரிய மிருந்தா பண்ணுவேன் இப்போ டாக்டர் கொடுக்குற மாத்திரையை அவத்தனை பேர் ஒழுங்காக சாப்பிட்றாங்க சொல்லுங்க டாக்டர் இந்த மாத்திரையை சாப்பிடுங்கிறார் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்புறம் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொல்லுவார் அதை அவர் சொல்லிட்டு போவார் சும்மா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன் அவர் சொன்னதெல்லாம் கேட்கறதுக்காக போனேன் டாக்டர் நான் எதுக்கு போனேன் என்னென்னு எனக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன் அது ஒருத்தன ஒருத்தன் கதை சொன்னான் டாக்டர்கிட்ட எதுக்கு போட என்ன டாக்டர் பிழைக்கணுமே நானும் எப்படி அப்புறம் வந்து என்ன சரி அப்புறம் என்ன சொன்னார் டாக்டர்ண்ணா அவர் மருந்து எழுதி கொடுத்தாருண்ணா மருந்து வாங்கினேண்ணா மருந்து வாங்கினேண்ணா சரி வாங்கினேன் ஆ ஏன்னா அவன் பிழைக்கணுமே அப்படின்னா அப்புறம் மருந்த சாப்பிட்டேண்ணா இல்லைண்ணா ஏன்னா நான் பிழைக்கணுமே இது மாதிரி அவர் சொல்றதெல்லாம் இப்ப அதே மாதிரி ஒண்ணு சொல்றோம் அத சொல்றதை வந்து நாம நாம சொல்றதை வந்து அவங்க கேட்டா தானே பிரயோஜனம் கேட்கறேன்னா என்ன பிரயோஜனம் அதுல அது மாதிரி இப்படியே ஒண்ணு நாம் வந்து எதையுமே முழுக்க எடுத்துக்கிறது இல்லை சாஸ்திரம் சொல்கிறது சொன்னால் நாமளே ஃபில்டர்டு லிசனிங் தான் போதே வடிகட்டி கேட்கறது அது என்ன சொல்கிறாங்கன்னு முழுக்க கேட்குறது இல்லை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வடிகட்டலாம் உட்காந்து தனியாக வடிகட்டலாம் கேட்குற போதே சில இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பங்கு பார்த்துக்கிறது சரி நமக்கு பிடிக்கிற சப்ஜெக்டாக இருந்தால் கேட்போன்ட்டு என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது சரி வராது சமாதி வந்து ஒரு அவஸை அந்த அவஸ்தையில் கிடைக்கிறது வந்து நாம் அந்த அவஸ்தையில் வந்து கிடைக்கிறது வந்து நிச்சய நித்தியமான மோட்சம் கிடையாது ஆனால் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் வேதா அதுக்கப்புறம் வேதாந்தம் படிக்கணும் படித்தாதான் நித்திய சித்தமான அந்த ஆத்மாவை புரிந்து கொண்டு நம்ம நித்திய மோக்ஷத்தில் இருக்கிறது தெரிந்து கொள்ளலாம் ஆகையினால மை துரியே ஸ்திதஹாசன் மை துரியே ஸ்திதஹ்யாத் இங்க துரியேன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் எல்லாம் வச்சுக்கணும் என்ன பண்ணணும் மதாத்மனஹா ஜீவஸ்ய இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மதாத்மனஹா ஜீவஸ்ய இருபத்தி ஆறாம் சொல்லப்பட்டிருக்கிற மத்ரூபா இருபத்தி ஏழாம் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சி இருபத்தெட்டாம் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற துரிய துரியா எல்லாம் ஒன்றுதான் ஜெஷ்யாத் ஜெய்சாத்னா என்ன அர்த்தம் அந்த சம்சார பந்தத்தை வெற்றி கொள்வாயாக கிருஷ்ணர் ரொம்ப அழகான உபாயம் சொல்லி கொடுக்குறாரு அப்பா ஆத்மஸ்வரூபத்திலேயே நில்லு அந்த ஆத்மஸ்வரூபம் வேற யாரும் இல்லை அந்த ஆத்மாவாகவே நான் தான் இருக்கேன் ஜீவ ஆத்மா பரம ஆத்மான்னு ரெண்டு ஆத்மா இல்லை ஜீன் பரம் என்கிறதே உபாதி ஆத்மா சத்தியம் என்று உபதேசம் பண்ணுகிறார் அந்த ஞானத்திலேயே ஸ்திரமாக இரு என்று சொல்லுகிறார் இதுக்கு பேர் தான் குணச்சேதசாம் தியாகஹான்னு பேர் குணங்களையும் குணங்களையும் ஆஹ் அந்த குணங்கள குணங்களுடைய விஷயங்கள் குணங்களுடைய எண்ணங்களையும் விடுவது இதுதான் விஷய சம்பந்தத்தையும் விஷய தியானத்தையும் தியாகம் செய்வது என்பது இதுவே ஆகும் இதை பிசிக்கலா பண்ண முடியாது புத்தியினால பண்ண முடியும் அதனால நாம் என்ன பண்ணணும் நான் விஷயங்களை தொட குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்துவா நசதத்தை இந்த கண்ணுக்கு மெய்வாய் கண் மூக்கு செவி அது தர்மமான விஷயங்களில் பிரவர்த்திக்கட்டும் நான் அந்த தர்மமான விஷயத்துக்கும் அகம் சாட்சி என்ன கிளாரிட்டி வரும் தெளிவா எனக்கு நினைக்கிறது நான் தோன்றது அதனால என்னன்னா கண் தர்மமானதையே பார்க்கட்டும் காது தர்மமானதையே கேட்கட்டும் பத்ரம் கருணேபி சுணியாம பத்ரம் பஷ்யேம பக் பத்ரம் அங்கைகி துஷ்டுவாகும் ஸ்தனுபி நல்லவற்றையே செய்யட்டும் அந்த நல்லதற்கும் நான் சாட்சி நான் நல்லவைகளை செய்வன் அல்ல அவைகளுக்கு நான் சாட்சி உடலும் மனமும் தர்மமாக அவைகளுக்கு நான் சாட்சியாக இருப்பேனாக என்பதுதான் தியானம் இதைத்தான் கிருஷ்ணா சொல்லி கொடுக்கிறார் மேலும் இதே கழுத்தை விளக்குகிறார் மாலை பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச் பூர்ணஸ் பூர்ணமாதாஜ பூர்ணமேவாவசிஷே சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம்